ஆழ்வார்களாலே பாடப்பட்டவைகள் திவ்வதேசங்கள் நூத்தி எட்டு திவ்வதேசங்களில் அதிகமான திவ்வதேசங்களை பாடியவர் திருமங்கையாழ்வார் மொத்தத்தில் எண்பத்தாறு திருத்தலங்களை இவர் பாடியுள்ளார் நம்மாழ்வார் முப்பத்தி எட்டு திருத்தலங்களுக்கு பல்லாண்டு பாடினார் ஓரொன்றில் ஊற்றம் பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வாருக்கு வைகுந்தநாதனாகிற பரவாசுதேவனுடைய நிலையில் ஊற்றம் திருமணிசை ஆழ்வாருக்கு நம் உள்ளத்தே உறையும் மால் அந்தர்யாமி ஹார்தரூபத்தில் இருக்கும் பெருமானிடத்தில் ஈடுபாடு நம்மாழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் கண்ணனிடத்தே ஈடுபாடு குலசேகர் ஆழ்வாருக்கோ ராமனே உயிர் திருமங்கையாழ்வாருக்கு அனைத்து திவ்வதேசங்களிலும் அதாவது விக்கிரக வடிவத்திலிருக்கும் அர்ச்சாவதார திருத்தலங்கள் அனைத்திலும் ஈடுபாடு தொண்டரடிப்புடியாழ்வாருக்கும் திருப்பானாழ்வாருக்கும் அர்ச்சை திருத்தலங்களுக்குள் தலைமையான ஸ்ரீரங்கத்திலே மட்டும் ஈடுபாடு திருமங்கையாழ்வார்தான் திவ்வதேசங்களை பற்றினால் வாழலாம் எங்கோ இருக்கும் பரவாசு தேவனையோ திருப்பார்க்கடல்நாதனையோ என்றோ அவதாரங்கள் நிகழ்ந்தனவே அந்த ராமனையோ கண்ணனையோ தேடிப்போவதை விட நம் ஒவ்வொருத்தருடைய இல்லத்துக்கு அருகே இருக்கும் கோயில்களை நாடுவோம் அர்ச்சை வடிவத்தில் இருக்கும் பெருமானுடைய குணங்களை நினைத்து நினைத்து மகிழ்ந்து அத்திருக்கோயில்களுக்கே தொண்டுபுரிவோம் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு இல்லாதவன் முக்தி அடைய முடியாது என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார் இதை தெளிவுபடுத்தும் வகையில் திருக்குறுந்தாண்டகம் என்னும் பிரபந்தத்தில் பாடலில் இப்படி கூறுகிறார் பிண்டியார் மண்டையேந்தி பிறன்மனை திருதந்தொண்ணும் தீர்த்த ஒருவனூர் உலகமே தண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என் வண்டினார் குய்யலல்லால் இது திருமங்கையாழ்வாருடைய போசரம் சிவபெருமான் தன் தந்தையான பிரம்மாவனுடைய தலையை கிள்ளிவிட்டார் ஆகவே பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி பிச்சை எட்டு நிரம்பினால் அது சிதறும் சாப கிட்டும் என்று சிவபெருமான் முதலிலே பதரீகாசிரமத்தில் வேண்டினார் நிரம்பியது ஆனால் மேலும் தேவைப்பட திருவரங்கத்துக்கு அருகிலேயிருக்கும் திரு கரம்பனூர் அங்கு சென்றார் அந்த தாயார் பிச்சையிட மேலும் நிரம்பிற்று ஆனால் இன்னும் முழுவதுமாக சாபம் தீரவில்லை சிவபெருமான் வேண்ட திருமால் திரு கண்டியூருக்கு வாரும் அங்கிருக்கும் புஷ்கரணியில் நீராடி வணங்கும் உம் சாபத்தை போக்குகிறோம் என்று கூறினார் சிவபெருமானும் கண்டியூர் அடைந்தார் சோழ நாட்டு திருக்கலங்களில் அடுத்து இன்று நாம் அனுபவிப்பது திருக்கண்டியூர் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் ஆறாவது மைலில் உள்ளது திருக்கண்டியூர் இங்கே எழுந்துருளியிருக்கும் பெருமான் ஹரசாப விமோச்சன பெருமான் நின்ன திருக்கோலத்தில் திருமுகமண்டலத்தோடு எழுந்தொருளி உள்ளார் இவ்வெம்பெருமானுக்கு கமலநாதன் என்கிற திருநாமமும் உண்டு ஹரன் பரமசிவனார் அவருடைய போக்கி பெருமான் சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி ஒரு கழுத்தோடு இருக்கிறபடியால் கண்டி என் அவருக்கு பெயர் கண்டியான சிவன் வணங்கி சாப விமோச்சனம் அடைந்தபடியால் கண்டியூர் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கலாம் இந்த கஷேத்திரத்தை பஞ்ச கமல கஷேத்திரம் என்னும் சொல்லுவார்கள் பகவான் கமலநாதன் பிராட்டி தாயார் கமலவல்லின் ஆச்சியார் விமானமோ கமலாக்கிருதி விமானம் அதுவன் தவிர இத்திருக்கோயிலின் புஷ்கரணி கமல தீர்த்தம் பத்ம தீர்த்தம் கேத்திரமே கமலக்ஷே பஞ்ச கமலம் என்று வழங்குவதும் உண்டு திருமங்கியாழ்வார் இத்திருத்தலத்தை போர் பாடலால் பல்லாண்டு பாடி உள்ளார் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்னும் என்னும்ண்டினார்யலல்லார்ண்டியூர் முதலான இத்திருத்தலங்களில் ஈடுபாடு இருந்தால் முக்தி அடையலாம் அது இல்லாவிடில் எப்படி முக்தி கிட்டும் ஒரு நாளும் கிடைக்காது என்று திருமங்கியாழ்வார் இங்கு கூறுகிறார் பஞ்ச கமலக் கேத்திரத்தை அடைவோம் அங்கிருக்கும் தீர்த்தத்தில் நீராடுவோம் ஹரசாப விமோசன பெருமானை சேவிப்போம் நம்முடைய நினைத்த காரியத்தை எல்லாம் பகவான் நிறைவேற்றி கொடுக்கிறார் பழங்கால தமிழ் நூல்களில் சங்ககால நூல்களில் கூட இத்திருத்தலத்தை பற்றியும் சிவபெருமான் சாபம் தீர்ந்ததை பற்றியும் நேர்த்தியாக கூறப்பட்டுள்ளது கமலநாதன் கமலவல்லி நாச்சியார் கமல புஷ்கரணி கமலாக்கிருதி பஞ்ச கமல கஷேத்ரம் அனைவரும் தஞ்சாவூருக்கு அருகே வருவோம் திருக்கண்டியூர் எம்பெருமானை சேவிப்போம் திருமங்கையாழ்வார் கூறினபடிக்கு அர்ச்சையில் ஈடுபாடு ஏற்பட்டு இவ்வுலக வாழ்க்கையிலும் தொண்டுபுரியும் வாழ்க்கையாக வாழ்ந்து உலகத்தில் இதே பெருமானுடைய அருளாலே அவ்வுலகத்திலும் இடம் பெற்று நீடூழி இருப்போம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் கமலவல்லி நாச்சியாரோட சேர்ந்திருக்கும் கமலநாத பெருமான் திருவடிகளே சரணம்